சொல்ற சொந்தும்மாங்க பிறர்க்கு உரைத்தும் அருமையா பேசுறிய அருமையா அருமை மூன்றாம் ஆட்சி ஆமா நீ இவ்ளவு சொல்றிய பேசுறியாவது விழுக்காடு அளவுக்கு நீ கடைபிடிக்கிறியா என்ன அதுதான் வடிகட்ட முட்டாது அப்ப ஓதுவத உணர்வதன் பயன் பிறருக்கு உணர்த்துவதன் படிக்க வைக்கிறோம் என்றால் அவருடைய மனமும் செம்மையாக திருந்திய நிறையில் வாழ்வதற்கு நல்ல ஒழுக்கமா வாழ்வதற்கு பண்பாட்டோடு வாழ்வதற்கு அது கல்வியினுடைய பயன் ஒரே திருத்த ஓதின் பிறரை திருத்துவதற்காக அவரவர்களும் தாம் திருந்துவதற்காக ஓதும் ஆகவே நம்முடைய அனபாயன் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைத்தது கேட்டா தாம் பிள்ளை அந்த அறநெறியில் ஒழுக்க கொஞ்சம் கூட குன்றாமல் திருந்திய பிள்ளை அவர் செம்மையான மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை எண்ணோற்ற ஆண்கள் என்னும் சொல் எண்ணோற்ற ஆண்கள் ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தா இந்த பிள்ளைய பெற்ற அப்பாவை இலக்கணத்துல அதுல ரொம்ப அருமையா சொல் இந்த நூல் நூல் ஏன் பேருந்து தெரியுமா நூல் நூல் ஏன் பேருந்து நூல் நாளை எல்லா படிவத்தையும் வச்சு தச்சு கட்டி பயன் பண்றோம் அதனால நூல அதையும் செஞ்சு மேல அந்த காலத்துல காயத்துல பண்ணவங்க இல்ல அவங்க எல்லாம் ஓலைச்சோல் சுத்தி முடிச்சுட்டவங்க நூல்னு பேரு வர எவ்வளவு எளிமையா சொல்லிருக்காங்க தெரியுங்களா சும்மா இந்த பாரி என்னன்னு கேட்ட அது வந்து இளைஞர் மத்திக்கு வரணும் அது இறங்கி வரணும் இறங்கி வரணும் இலை இறங்கிதான் இருக்குது நீ வரணும் தெரியுது இல்ல நாங்க மட்டும் இறங்கி என்ன பிரயோஜனம் வச்சிருக்காங்க குருமூர்த்திகள் ஒரு பெரிய விளம்பரங்களுக்கு இளைஞர்கள் யாரும் வர வேண்டாம் சச்சரிக்க போட்டு நடத்துறேன் அது போல ரொம்ப அருமையா நூல்னு ஏன் பேரும் இங்க வர உங்க வீட்டுல ஏதேனும் பெஞ்சி கெஞ்சி செஞ்ச போது நீ பாத்திருக்கியா யார் செய்வா என்ன சச்சிருங்க என்ன பண்ணுவாங்க பந்த இப்படி கோல மாநா நீது என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க நீதி ரெண்டு நேரடிக்கு அளவு எடுத்து அதுல ஒரு நூல் பிடிச்சாங்க நூல் பிடிச்ச என்ன பண்ணு அப்படியே தெளிச்சுட்டாங்க அதுதான் பயன் பொக்கையும் நேராக செவிதாக ஆக்குவதனால் இதற்கு நூல் என்று பெயர் வந்தது இதை விட என்ன தச்சங்க மரத்துல கனக்கோட்டம் தூர்க்கு தீர்க்கும் நூல் அகிரே போல் அந்த பலகையினுடைய அளவுக்கு வேலைக்கு ஆகுது அது போல இந்த நூல் படிப்பதும் அவன் மனசுல இருக்கிற அழுக்காரு அது வேண்டா இப்படி அழுக்காது இனிமே வரப்படாத பொய் எதுவும் சொல்ற உண்மையை சொல்லுமில்ல பொய் சொல்லப்படாத சொல்லிருக்க இப்படி இந்த பொக்க போரைகளாக இருக்கிற பொய்யை அழுக்காறு பயனல சொல்லாமை பெருள் விளைதல் இப்படிப்பட்ட பாருங்க காமம் வெகுலி மயக்கம் இவை எல்லாம் இந்த போரைகளையும் இந்த முரல்களை எல்லாம் செவிதாக ஆக்குதலினாலே நூலென்று பெயராயிற்று மாந்தர் கனக்கோட்டம் தீர்க்க நூல் அகுதே போல் மாந்தர் கனக்கோ மனக்கோட்டம் தீர்க்க நூல் நூல் மாண்பு அதனால நூல் பெயர் வந்துதான் ஆகவேதான் பெருமான் எனப்பதான் கல்விங்க இடம் முதல்ல வந்துடும் படிக்க வைக்க போறாங்க தெய்வ கலை பல ஆன்மீகத்தோடு பொருந்திய கலைகள் தான் மாணவர்களும் சொன்னாங்க இனி பெரிய புராணம் தான் நாட்டை காக்கும் உண்மையது உண்மையது ஆனா சொன்னது கேட்டாதானு கேட்டா தானே மனம் செம்மையாக அறநெறியில பண்பாட்டு நெறியில வலுவாமல் இருப்பதற்கு அந்த கலியனுடைய பையன் அப்படி ஓதினா நம்முடைய அந்த மனிதனுடைய பையன் அறிவு கல்வி இப்ப தொழிற்கல்வி தொழிற்கல்வி குலத்துல பிறந்தவன் அரசர் பரவல பிறந்தவன் யானை ஏற்றம் தேர்வு செலுத்துவது அதெல்லாம் படைக்கலை பயிற்சி அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஏ அது தொழிற்கல்வி அப்போ சிவமுயன்று அடையும் தெய்வக்கலைன்னு சொல்லுதுனாலேயே ஆன்மீகமும் ஆன்மீகத்தோடு சேர்ந்த அறிவு கல்வியும் ஆயிடுச்சு இப்ப யானை குதிரை ஏற்றம் மற்றவையெல்லாம் சேர்த்து தொழிற்கல்வி ஆகிட்டு அப்ப கல்வி முத்திரப்படும் இதுதான் தொலகாப்பி சொன்னதுன்னு நான் சொல்லிட்டே வரேன் தொலகாப்பியத்துல இந்த மூன்று கல்வியும் சேர்ந்திருக்கணும் ஒன்று அறிவு கல்வி இன்னொன்று தொழிற்கல்வி இன்னொன்று ஆன்மீக கல்வி மூன்றும் இணைந்த கல்விதான் நம்முடைய தமிழனுக்குரிய கல்வி எப்ப கி மு அந்த மன்னர் தொல்லாப்பி சொல்லுது ஒரு கல்வியா அதனாலதான் தடுமாட்டி நிக்கிறான் தடுமாறி நிக்கிறான் மூன்று கல்வி இணையணும் அறிவுடாதான்ல கல்வி அறிவு பனிரெண்டு ஆண்டு பதினேழாவது ஆண்டுக்கு பிறகு மூன்று ஆண்டு எந்த தொழில் கல்வியும் எடுத்தாலும் அதை மூன்று ஆண்டு சிறப்பாக இருபதாவது ஆண்டுல ஒரு அதுதான் வரணுங்க சும்மா நான் நகராட்சியில வந்து ஒரு நகர மக்கள் பேருடைய என்ன மாற்று மாற்று என்ன இப்பவே நமக்கு வேலை வந்து இருக்க நகராட்சி வருமானம் கிராம பஞ்சாயத்து அந்த பணத்துல போட்டுது ஒரு நகர மக்களுடைய முழுமையான பணம் அங்கு பேருடைய என்ன ஆகிறத நரகம் ஆகிறதா நரகம் ஆகிறதா இதெல்லாம் மாற்றி யோசனை அதனால எந்த அரசும் எல்லாருக்கும் தொழில் கொடுத்துட முடியாது மனசுல நினைப்பு வருது ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு வேலை போதும் அப்புறம் அப்படி இருந்து அந்த பிள்ளை வளர் தான் அந்த தம்பியை போய் கேட்டோம்னு சொன்னா சிவரா நல்லா சொல்லும் விநாயகர் நல்லா சொல்லும் திருமரு நல்லா சொல்லும் ஏன்னா அப்பா அப்படி எல்லாம் கேட்டு கொடுத்திருக்காங்க சரி இந்த பிறவியெல்லாம் நீக்க சிறப்பு என்னும் பேதமையை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு திருக்குறள் சொல்லும் அப்படி வளர்த்தாங்களாம் அந்த பையனை அருமையான பையன் இப்பொழுது நல்லா படித்துட்டான் வயது இப்பொழுது பதினாறு ஆண்டுகளுக்கு பெண் பதினாறு ஆண்டுகளுக்கு நல்லா அருமையா தம்பி படிச்சுட்டான் பன்னெண்டு ஆண்டு பன்னெண்டு ஆண்டு படிப்பு பாதி கடம் ஆகிற வரைக்கும் போது முப்பது கிச்சடி முடிச்ச பிறகு டாக்டர் எடுத்த பிறகு நிச்சயம் வேலைக்கு உத்தரவாண்டா அதுவும் கிடையாது என்ன பண்ணுவா அதெல்லாம் எடுக்க வேண்டியதான் பதினேழு ஆண்டு அஞ்சு வயசு பன்னெண்டு ஆண்டு பதினேழாவது ஆண்டு ஆயிடுது கல்வி நிறுத்தம் அடுத்த பதினாறு ஆண்டுகளுக்கு பின் எல்லாம் ஊரே பார்த்து பிறகுப்பா அந்த புண்ணியவான அருமையா படிக்க வைச்சா நல்ல தம்பி அருமையான அப்பாவிட ஒரு பங்கு தேவலாமட்டிருக்க யார் இங்காவது அரண்மனைக்கு போய் கேட்டா அப்பா எங்க அரண்மனை இருக்கிறாங்க அமைச்சரகத்தில் இருக்கிறாங்க ஓய்வு எடுத்துக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படி தம்பி கேட்கும் அவ்வளவு பதிவு தம்பி அதனால என்ன ஆச்சின இளவரசுங்கிறது இவரு தான் ஒரே ஒரு பையன் தான் வேற யாரும் இல்லவும் இல்ல அந்த அப்பா வழி வழி உரிமை அதனால இளவரசு என்று சொல்ல முடியாதான் இளவரசு ஆகல அந்த அலை அப்பொழுது ஒரு நாள் ஒரு நாள் நடந்தது தனி பெரும் தருமம் தானோ தயாயின்றி உண்மைத்தால் என்ன சொல்றதுக்கே வருத்தம்லாற்றமேங்கிற கடமை உணர்வு ரெண்டு உந்து என்ன செய் அறம் அறம் சொல்ற பாரு கடவுள் ஆமா அந்த அறக்கடவுளுக்கு இதுவரைக்கும் கருணை இருந்தது இந்த நேரத்த மட்டும் என்ன பண்ணதுன்னா கருணைங்கறதே இல்லாம இல்லாமல் என்ன பண்ணி இந்த அரசனுடைய மனநிலையை சோதிக்க வந்தது போல என்று சொன்னார் கல்யாண்குடி மாதிரி சொல்லவே கிடையாது ஏனென்றால் சோதித்துத்தான் அவன் அருள் கொடுக்க வேண்டும் என்பது அவ்வளவு மட்டும் மட்டமான அறிவு அவனுக்கு இல்ல என்ன மாறாக தொண்டரை விளக்கம் காண்பான் இது மாதிரி பூம்புகாரில் எல்லாம் வீதி பன்னெண்டாம் நம்பர் யார் யாருக்கார ஆனா என்ன குறிக்கும் தங்கத்த மட்டும் இருந்ததுன்னா அது அடியொழுக்கு எல்லாரும் எதையும் கொடுத்துருவாரு இந்த வடக்கு வீதியில பன்னெண்டாம் நம்பர் காரர் இப்படி ஒருத்தர் பூம்புகார் முழுதும் ஏன் தமிழகம் முழுதும் ஏன் ஆசியா கண்டம் முழுதும் ஏன் அகில உலகம் முழுதும் ஏன் அவர் நூற்றாண்டு வாழ்ந்ததுக்கு பின்னும் இருபதாம் நூற்றாண்டு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அவர் வந்தாரே தவிர சோதிப்பதற்கு இந்த இடத்துல தான் சோதிப்பதுன்னு போடுகிறார் கேட்கிறார் இனி ஒரு இப்படி வரப்போறதில்லை சோதித்தல் இங்கும் சோதிப்பதுன்னு சொல்லல சோதித்தால் என்ன தருமம்டவுள் ஒன்று கொஞ்சம் கூட தருணி இல்லாமல் இந்த மன்னவனுடைய மனப்பான்மையை சோதிப்பது போல ஒரு நிகழ்ச்சி நடந்தது போல நடந்தது என்ன சுவாமி நடந்தது சொல்லுவற்கே கூலம் கன்று போன்ற அருகின் ஒரு நாள் தேர் ஓட்டிக்கிட்டு போன தேர்ல போகணும்னு நினைச்சா தேர்ல அப்பகுதியா தம்பி நீ தேர்ல தான் வாங்க நடந்த பார்த்தாலும் வர தேர்ல வாங்க என்னத்துக்கு போதை இருக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி என்னது அது எப்படி போகுதுன்னா தனியா இவர் மட்டும் ஓட்டிட்டு போல தேரு முன்னையும் பெண்ணையும் நல்ல இப்ப வேற இப்ப சொல்ல சொல்லட்டுமா இளைஞரணி இளைஞர் அணிவா இளைஞரணுடைய திரட்டி இப்ப இருக்கிற இல்ல நல்ல இளைஞருடைய அணி நல்ல இளைஞர் அணி கூட வருது அதனால முன்னையும் தேர்ல வரும்படியாக இந்த தேர் போயிட்டு இருக்கு அப்பொழுது இத்தனை பேர் கண்ணலியும் முலாப்படி போட்டு மொழாப்பிடி போட்டு தெரியாம இத்தனை பேர் கண்ணலியும் தெரியாம ரெண்டு பக்கமும் வர்றாங்க தேர்ல சூழ்ந்து வர்றாங்க முன்ன வர்றாங்க பெண்ண வர்றாங்க தேர் போயிட்டு இருக்கு அதுல இத்தனை பேருடைய கண்ணுக்கும் படாமல் ஒரே ஒரு சின்ன கன்று பசு கன்று அது என்ன பண்ணிக்கணும் ஒளி ஒலியில காட்டலாம் தப்பு இல்ல பால் சாப்பிட்டு பால் குடிச்சுட்டு அப்படியே குவிச்சது தப்பு தப்பு இதே பார்த்து சேரங்க விடுது இதெல்லாம் பத்து நிமிஷம் கூட காட்டலாம் சின்ன கன்று நிலைமை இளங்கண்ணு பயமரியாதும் அதான் ஒரு பெரியது அது பாரு கண்டப்படாம அந்த அறப்பெருங்கடைய வேலை இத்தனை பேர்ல ஒராளா குடவா பாக்கல அது முதலே சொல்டா என்னது இந்த அறக்கடவுள் ஒரு கடவுள் கொஞ்ச கருணை இல்லாமல் இந்த மன்னனுடைய மனத்தை சொலித்தால் எப்படியோ அது போல இருக்குது என்ன பண்ணுச்சு அப்படி துள்ளுச்சு இந்த தேருக்கு முன்னால வர்றாங்க பாருங்க அவரும் வந்துட்டாங்க இந்த தேர் பக்கத்துல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா துள்ளி குடிக்கும் போது கொஞ்சம் முன்னையோ அல்லது பின்னையோ தங்கிட்டாங்க தங்கிட்டாங்க இந்த நேரத்துல நேரத்தாங்கதான் எனவே ஒரு பக்கத்துல சக்கர மட்டும் இருக்குது இந்த பரம் பக்கத்துல வரவங்களும் இல்ல எப்படி ஒதுங்கிட்டாங்க கொஞ்சம் அப்ப அது சக்கரை வருது காட்டிலாம் ஒனியும் ஒலியல அப்படியே வருது வேகமா ஓடல மெதுவாதான் வருது அது ஓடுது இது பாருங்க சக்கரதுன்னு இதுக்குள்ள சக்கரத்துக்குள்ள அப்புனிடவின் அபாயத்தின்ூடு போகி அபாயம் ஒரு பெரிய தீங்கரை எது சொல்லும்படியா நடந்து போய்ச்சது எங்க போயிடுச்சுன்னா முன்ன வந்து இருந்தா பல பேர் வாரா ராஜான்னு கண்டுபிடிச்சு கொண்டு கட்டிட்டு வாங்க யாரு விட்டுமா கண்ணுமா கட்டி எடுக்குமா எனக்கு யார் மாதிரி போயிட போகுது இல்லாத நேரத்துல அந்த எப்படியே பின் ஓடிங்க அந்த ஒரு படகு வரும்போது என்ன பண்ணுச்சு ஒரு அபாயத்துல என்ன செய்ய செம்போனின் சேர்த்தால் மீது விசையினால் செல்லப்பட்டேன் அந்த சக்கரம் அப்படியே பாருங்க அதுல முன் சக்கரத்தையும் விட்டுட்டு பின் சக்கர நம்முடைய சொல்லே வரக்கூடாது அதனால இந்த இரண்டு சக்கரத்தினுடைய இடையிலே சென்ற கன்று என்ன ஆயிற்றுனர் என்ன ஆயிற்று அடைய கண்டு உம்பரின் அடைய கண்டு போயிட்டு இதுதான் அந்த சேக்கரத்தில் இருக்கிற தனித்திறமை இந்த அமங்கலமான சொற்களை பெய்யாமல் இருப்பதற்கு பாருங்க அந்த சிகரத்தின் சிகரம் செல்லப்பட்டு வேகமா ஓடிட்டு ஓடி உள்ளே நுழைந்தது நுழைந்தது என்ன ஆயிற்று உம்பாரின் திருவாரூ ார்கள் எ திருவாரூரில் தோன்றியும் விறு பேர் அடைகின்றவர்கள் அவ்வளவு எனவே இந்த கன்றும் அடைய கண்டே அது மட்டுமல்ல இது நீங்க வேற சொல்ல சொல்லிவிட்டா இந்த கன்று மீண்டும் வரப்போகுது மீண்டும் வரப்போகுது அங்க போன கண்டு இங்க வருமா வராது அல்ல தேவலோகம் போயிட்டு வரப்போ கும்பாரின் சென்று விட்டது சொல்லுகிற அணுகிற முறைதான் இங்கே இருக்கிற சிறப்பு முறைதான் பதிவு அடைந்து விட்டாரு பதிவு அடைந்து விட்டார் நம்ம காதல் ஆனா கன்றுக்கு எழுத மாட்டாங்க யாரும் இவர் கன்றுக்கும் எழுதினர் கன்றுக்கும் எழுதினர் என்ன ஆயிட்டு இருந்த உருகுதாய் ஆள் அமர்ந்து ஓடி இதை பார்த்தது மனிதர் பார்க்கல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க பார்க்கல தாய் கண்டல்ல அவ்ள பாசம் அது விலங்காறு தான் அந்த பாசம் ஒண்ணு விடாது அந்த கன்று ஒரு ஒரு திங்கள் ரெண்டு திங்கல் வரையிலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரையிலும் யாரு அந்த வீட்டுக்காரன் போனா கூட கொஞ்சம் ஏன்னா கன்றுக்கு தீங்கு பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் எல்லா கவியர்களும் கற்றவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுமனி அது என்னது கற்றா கன்று ஆ கற்றா என்றாச்சு குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனி ஓன எது காட்டினாரு ஈன்ற கன்று சின்ன கன்று மேல எப்படி சாய் பசு பற்று இவன் தான் குகன் என்று பெயர் நம்ம ராமண்ணாவுக்கு நம்ம அண்ணாவுக்கு தோழன்னு சொன்ன உடனே அண்ணனு இதுதான் கோசலையும் தெரிஞ்ச சொன்ன உடனே அப்படியே கேள்வி விழுந்துட்டான் அப்போ அந்த கோசவுடைய உள்ள எப்படி இருந்தது அப்படியே பிச்சுட்டு வந்து கட்டணம் கூட என்ன செய்யுது உற்று வீடும் இறந்த பிறகு அதுக்கு என்ன பண்ணும்பாவும் அவ்வளவு யாருக்கு முதல்ல தெரிஞ்சது போகும்போது ஒரு கதர் கதறி இருக்கும் இன்னமும் சக்கரம் பார்த்தான் கன்று அதெல்லாம் தெரிய வேண்டிய ஆளுக்கு தெரியுது என்ன செய்ய என்ன செய்யுதா இங்கதான் நமக்கும் அவர்களுக்கு இருக்கிற வேற்றுமை ஏதேனும் நெய்வேலியில வேணா நடக்கவே வேணாம் எங்குமே ஒரு சரக்கு லாரி அடிப்பட ஒரு அபாயம் இல்ல இல்ல இதுதான் நம்ம கேட்கற நூறுக்கு தொண்ணூறு பேருப்போம் எப்படி மாடு போயிட்டு போய் மனுஷனுக்கு ஒண்ணு இல்ல அதெல்லாம் இல்லீங்க அதுக்கு அடுக்கு ஏன் மாட்டுக்கு இருக்கிற உயிர் வேறு மனிதருக்கு இருக்கிற உயிர் வேறு எந்த பாகுபாட மரத்தில் இருக்கிறது ஆனால் ஞான் இரலுக்கு எல்லாம் உயிர்தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினீன் ஒரு நூற்றாண்டுக்கு முன்ன ஒரு நூற்றாண்டு பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த மாட்டுக்கு போட்டு போச்சு ஒன்னும் சரிவெல்லாம் அதனாலதான பாமிடா ராஜா நேத்த அப்படியே வளர்ந்த அப்படியே இருந்தா இன்னைக்கு மூஞ்சு எல்லாம் சொல்லி போச்சு அடியிலெல்லாம் கூட அப்படியே கொஞ்சம் கருக்குது ஏ ராஜா தண்ணி இல்லாம ஒரு சொர்ற வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடின அதனால ஞானியர்களுக்கு எல்லாம் ஒண்ணுடும் ஆதலால் இவன் என்ன பண்ணான நல்ல அழகான படிப்பு அதனால சொல்றேன் போக்குறது என்ன படிப்படிச்சேன்னு சரி இந்த கண்ணுடைய உரியவங்க சொல்லி ஏன் நான் சரி அஞ்ச பத்தி ரொம்ப நல்லவே நடத்தான் இது மாதிரி கவனம் செஞ்சா தள்ளிட்டு உரியவனுக்கு நசீடு கொடுத்தான் அவனே நல்ல அரசு என்றது கண்டு மைந்தன் வந்தது இங்கு அபாயம் என்று சொல் அடுமா நெஞ்சில் துயருடந்து அப்படிப்பட்ட கல்வி அது கல்வி அப்படி எது திருந்தய கல்விய ஓதி சிவமுயந்தடையும் தெய்வ கலை பல திருந்த ஓதியதனால் மனம் திருந்த ஓதியதனால் வந்து விளைவு அதனால் பெற்றமும் கன்றும் இன்றன் உணர்வேனும் பெருமை மால செற்ற என் செய்கிறேன் என்று தேறி நின்று எழுந்து விழுந்தான் சேரு அப்புறம் ஒரு அடி அசைமா ஒரு அன்புணா ஆகியமா கீழே விழுந்து இந்த கன்று ஆண்கன்று இப்ப விழுந்த கன்று அரசியலங்கன்று ஆண்கன்று விழுந்து அரசியலங்கன்று உயிர் பதித்துமா வேடிக்கையா சொல்றேன்னு நடத்த முடியல சில உண்மையாவே சொல்றேன் இதெல்லாம் ஒளியும் ஒலியில காட்டலாம் இது காட்டினா ஒரு சமயத்தையும் புதுத்துல உன் கண்ட நான் அழிச்சுட்டேன்ல நீ பெத்த தாய் உனக்கு அப்படித்தான் பத்து மாசங்களை பல்லி தன் தாய்க்கு ஏற்பட்ட என்ன வருத்தமும் அதே போல பாரு உடனே ஒலியில் எங்க காட்டினை காட்டி காட்டின நீலா மீசை கன்றை நோக்கி நெடுது இறங்கி நிற்கும் அப்படி இறங்கி விடுந்தா ஒரு தடம் தாய்ப்பசுவை பார்க்கிறான் இன்னொரு முறை கண்டை பார்க்கிறான் தாய் பசுவை பார்க்கிறான் கண்டை பார்க்கிறான் இத ஒளி ஒளியில காட்டினா என்ன போயிடும் இப்படி அரங்கிருந்ததுன்னு தெரியுமல்லவா நாட்டுக்கு யாராவது தோன்றும் போது நம்முடைய சிவபெருமானம் வேணா போட வேணாம் ஒரு கடவுள் வந்தாருன்னு போட்டு சமயத்தை காலம் உயிரே போடும் போய நாட்டுல இந்திய மண்ணுல இந்த மண்ணு சமயத்துக்கு இவ்வளவு பயம் இவ்வளவு பயம் உரிய சமயம் இதுக்காவ அதனால பெற்ற முன்கன்றும் நீர மீசை கண்டை நோக்கி நேடி துயர்த்து இறங்கி நிற்கும் மலதலை உலகம் காக்கும் அனுபனும் என் கோமானுக்கு உலகில் இப்பழிவந்த இத பிறந்தவா ஒருவன் என்றும் எங்க அப்பாவுக்கு நான் மகனா பிறந்து அரங்காக்கும் அரசனுக்கு மகனா பிறந்து இப்படி ஒரு பெரிய அடாதப்படி எங்க அப்பாவுக்கு மல்லவா சுமத்திட்டேன் பா எங்க அப்பாவுக்கு மேல சுமச்சிட்டேன் என்று சொல்லி தன்னிலையை நோக்கி வருந்ததோடு கூட தன்னுடைய தந்தை நிலையும் இங்க எப்படி நான் இறந்த கண்டை நோக்கியதோடு விதித்த ஆற்றால் ஆற்றுவது அறமியாயில் எந்த அரியா முன்னும் இயற்றுவன் பார்த்தான் படிச்சிருக்கான்ல படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்று நம்முடைய நம்ம நம்ம எண்ணத்துல இல்ல என்னத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் இறந்து போய் என்ன தீர்வோ அந்த தீர்வை செல்கிறேன் நல்ல கற்ற வேதம் கற்றவர்கள போயிட்டான் கூட வந்தவங்க என்ன ஆயிட்டு இல்லை வரலாற்று நோக்கம் இறந்தது கன்று தாய் அலமறுகிறது இவன் என்ன செய்கிறான் இதுதான் பின்பற்றினுமே தவிர சுத்தி வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அழகு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல அழகு இருப்பாங்க போயிருப்பாங்க நாலு பேர் இதெல்லாம் நீங்க சொல்லியதும் சொல்ல விடுத்ததும் நீரவன தன்னுயிற்கன்று முன்பு நன்பு உயர்த்தி விம்மி முகத்தீனில் கண்ணீர் வார மண்ணுயிர்க்காக்கும் செங்கோல் மணுவின் பொற்கோயில் வாயில் பொன்னணி மணியைச் சென்று கோட்டியின் ஆள் பொடித்ததன்றி கத என்புறுப்பா கொண்டுவர்